வணக்கம் நாள் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமளம் சே ஞானபிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் புரோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் லீக்கை ஆந்திர பிரதேச மாநிலம் நடத்தியது இரண்டாவது கேள்வி காணும்பதில் என்ஐ ஐ டி தனது டிஜிட்டல் மையத்தை பெங்களூரில் திறக்கிறது மூன்றாவது கேள்வி காணும் பதிமூன்றாவது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் நடைபெற்றது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 இனி இன்றைய கேள்விகள் வருமான வரி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற பேட்மிண்டன் வீரர் யார் மூன்றாவது கேள்வி அறுபத்தி ஏழாவது தேசிய ஆடை விழா எந்த நகரத்தில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்